قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اؤذ بالله من الشيطان الرجيم اقتر بل الناس حسابهم وهم في غفله مغرلون وقال تعالى ايضا يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترى انها تذهل كل امرئها مما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارا وما هم بسكارا ولكن عذاب الله شديد وقال تعالى أيضا قو أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجاره صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن راعيته والمرعاه راعيه في بيت زوجها وهي مسؤوله صدق رسول الله صلى الله عليه وسلم உங்கள் அனைவருடைய வருகையையும் கபூர் செய்வானாக அதே போல இந்த செய்யப்படக்கூடிய இந்த சிறப்பான முயற்சியை பல சிரமங்களுக்கு மத்தியில பல கஷ்டங்களுக்கு மத்தியில பல தியாகத்தோடு செய்யப்படக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய முயற்சியையும் அல்லாஹு தாலா ஒப்புள்வான கண்ணியத்துக்கு மேலான தாய்மார்களே சகோதரிகளே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த முயற்சிகள் இதை போன்று முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சகோதரிகளே தீனை நோக்கமாக வைத்து அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய திருப்தியை ஆகிரத்தை நோக்கமாக வைத்து செய்யப்படக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சிறப்புக்குரியது அது நல்லது வரவேற்கத்தக்கது அல்லா சுபஹானு ஆலா தீரை நோக்கமாக வைத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை ஆகத்தை நோக்கமாக வைத்து நாங்க முயற்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுபகானுவா எங்களுடைய உலக காரியங்களையும் எங்களோட உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் லேசாக்கி சிறப்பாக்கி அல்லாஹ் தருவதோடு இதுக்கு அடுத்து ஆரம்பிக்க கூடிய தொடர்ச்சியான அழிவு மௌத்தில்லாத முடிவில்லாத அந்த வாழ்க்கையை அந்த சந்தர்ப்பத்தை அல்லா லேசாக்கி எங்களுடைய கபுருடைய வாழ்க்கையையும் அல்லாஹு அதுக்கு அல்லாஹு தாலா எங்களை கண்ணியப்படுத்துவதற்கு இந்த முயற்சிகள் காரணமாக இருந்து கொண்டிருக்கிற எனவே தாய்மார்களே சகோதரிகளே எங்களுடைய நோக்கமும் முதலாவது அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்தது அல்லாவுடைய திருப்தி அடைகிறது அல்லாவுடைய சொல்றோம் அல்லாவுடைய திருப்தி அது நோக்கமாக இருக்கணும் எப்ப ஹதீஸ்ரா வந்திருக்கிறேன் பொருத்தடைவதற்காக மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டேன் அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய திருப்திய அல்லாவுடைய சந்தோஷத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க அத வச்சு வாழக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக மக்களால சிரமங்கள் ஏற்படும் மக்களால கஷ்டங்கள் உண்டாகலும் மக்களால பல வகையான நோவினைகள் ஏற்படையிலும் ரசூல் சல்லா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா யார் அல்லாவுடைய பொருத்தத்தை அடையிறதுக்காக மக்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இந்த ஏற்பட கூடிய கஷ்டங்களுக்கு போதுமானவன் சந்தோஷத்தை நோக்கமா வச்சு முயற்சிகள் செய்யக்கூடிய நேரத்தில் அது ஏதாவது உண்மையிலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பெரியோரு கூட்டம் அவங்கள கவனங்கள் அவங்கள சிந்தனைகள் இந்த உலகத்தின் பக்கம் தான் இருக்கிறது உலகத்தை முன்வெச்சி மக்களிட சந்தோஷத்தை முன்வெச்சி மக்களுடைய திருப்திய முன் பேர் புகழ முன் காசு பணத்தை முன் உலக லாபங்களை முன் வச்சுதான் பெரிய கூட்டம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறியோரு கூட்டம் தான் திருத்திய பொருத்தத்தை சந்தோஷத்தை நேரத்தில் அந்த பெரிய கூட்டத்தால நிச்சயமாக கஷ்டங்கள் ஏற்படையிலும் சிரமங்கள் ஏற்படையிலும் அவங்களால நோவிக்கப்படே எங்களுக்கு ஒரு உறுதி இதே போல அடுத்த விஷயத்தையும் சொன்னாங்க மணில் தமசாத்தி மணில் தமசாத்தி அதாவது மக்களிட பொருத்தத்தை வெறுப்ப மக்கள திருப்தியையும் சந்தோஷத்தையும் உலக நோக்கங்களையும் முன் வாழ்றாங்க அது அல்லாக்கு வெறுப்பானது அல்லாட விருப்ப சம்பாரிச்சு கொண்டு மக்களிட பொருத்தி விடுவான் சொன்னார் ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய திருப்திய நாடி வாழக்கூடிய நேரத்தில் மக்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு அல்லா பொறுப்பெடுக்கிறான் மக்களிட திருப்திய நோக்கமா வச்சு வாழக்கூடிய நேரத்தில் மக்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு அல்லா பொறுப்பெடுக்கிற என்ன நடக்கும் தெரியுமா அதே சோதனைக்கு காரணமாக அல்ல அமைப்பார் சொல்லுவாங்க பாருங்களே நாங்க இவ்வளவு செஞ்சியும் கூட அவங்க எங்களுக்கு அதுக்கு பதில் ஒன்றுமே எங்களுக்கு செய்ய இல்லையே எங்களுக்கு கொஞ்சம் இந்த வார்த்தையை கூட செய்ய இல்லையே அந்த வார்த்தையை கூட சொல்ல இல்லையே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை இல்லாம போச்சே பட்ட கஷ்டத்துல முடிவு இதுதானா எவ்வளவு அல்லா நல்லவர்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சொல்றீரா அவர்கள் அந்த பத்தி அன்ப அல்லாவுடைய மஹப்பத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக யார் யாருக்கு சாப்பாடு கொடுக்கிறாங்க சிறை கைதிகளுக்கு ஜெயில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சிறை கைதிகளுக்கு இந்த மூணு கூட்டத்துக்கும் இவங்க உணவளிக்கிறாங்க சாப்பாடு கொடுக்கிறாங்க உதவி செய்றாங்க அல்லாத பொருத்தத்துக்காக அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சாப்பாடு தாரது நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறது நாங்க உங்களோட பசிய போக்குறதுலா அல்லாவுடைய பொருத்தத்துக்காக அல்லாவுடைய சந்தோஷத்துக்காக அல்லாவுடைய திருப்திக்காக எதிர்பார்க்க இல்ல எந்த கூலியையும் எதிர்பார்க்க இல்ல வலா சுகோரா நாங்க உங்கள்கிட்ட இருந்தே அதாவது சுக்ரன் என்ற வார்த்தையோ ஜும் என்ற வார்த்தையோ என்ற வார்த்தையோ எதையுமே நாங்க எதிர்பார்க்க இல்லை உதவி செய்யாவுக்காக அதுக்கு பதிலாக நாங்க செஞ்ச உதவிக்கு நீங்க தேங்க்ஸ் என்ற வார்த்தையும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை அதையும் நாங்க எதிர்பார்க்க இல்லை நீங்க சொன்னாலும் செய்தது அல்லாவுக்காக மேலான தாய்மார்களே சகோதரிகளே ஆக எங்கட அத்தனை முயற்சிகளுடைய நோக்கமும் அல்லாவ சந்தோஷப்படுத்துறது அல்லாட பொருத்தத்தை அடையிறது அல்லாட திருப்தி அடையிறது எனக்கு ஒரு நல்ல மௌத்து கிடைக்கணும் என்னையுமே சேர்ந்து என்ன குடும்பம் என்ன சொந்தம் என்ன கூட்டாளிமார்கள் என்ன நண்பர்கள் என்ன மாப்பிள்ள எந்த புள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்ய போற வேலை என்ன ஏந்த எந்த ரூ போனா எல்லாரும் சேர்ந்து என்னைய குளியில வச்சு மண்ணை கூட்டி விடுவா இதத்தான் செய்ய போறான் நான் தட்ட தனிய கபுல இருக்க போறேன் போறேன் கபூருஸ்தானுக்கு யாரும் போறதும் அடிக்கடி போறது இல்ல எப்பயாவது அடுத்த இன்னொரு மையத்து விழுந்தா தான் கபுஸ்தான் அந்த கபு பாப்பார் கேட்பார் இல்லாம பொதுவான அமைப்புல இருக்கிறது ஒரு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆகுக்கல ஒரு வருஷம் அப்படியே நாளுக்கு நாள் மறதி கூடி கொண்டே போகுது அப்படியே மறந்து கொண்டே போறோம் மாப்பிள்ள மவுத்தானது மறந்து கொண்டே போகுது உமா வாப்பா எங்கட பேரண்ட்ஸ் மௌத்தானாலும் கூட அவங்களையும் நாள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து கொண்டே போறோம் மௌத்தான நாள் இருந்த கவலை பத்து நாள்ல இல்லை பத்து பத்தாவது நாள் இருந்த கவலை ஒரு மாசத்துல இல்ல இப்படி நாளுக்கு அல்லாட அமைப்பு அல்லாப்பார் எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக நாங்க என்ன செஞ்சோமோ அது மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யும் மேலாடு தாய்மார்களே சகோதரிகளே எனவே எங்களோட ஆக்கிரத்தை முன் வச்சுதான் எங்க எல்லா விஷயங்களையும் அமைக்கும் அத்தனை முயற்சிகளையும் மேலாட தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவுக்காக இந்த ஆகிட்டு அல்லாட திருத்திய பொருத்தத்தை முன் வச்சு எங்களை முயற்சிகளை செய்யக்கூடிய அல்லா எல்லாம் எங்களுக்கு உதவியாக எங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் எங்களுக்கு பொருத்தமாக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லா அமைச்சு தருவார் அல்லாட உதவி ஆரம்பத்திலே வராது அல்லாட உதவி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆரம்ப கஷ்டம் சிரமம் சோதனை நெருக்கடி பசி பட்டணி இப்படி பல வகையான நிலைமைகள் ஏற்படும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட காலம் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உதவியுடைய வாசல்களை அல்லாஹ் திறப்பான் எப்படி சகாபாக்களுக்கு செஞ்சாரோ அதே மாதிரி உதவி வரும் சொன்னும் ஆரம்பத்திலே இல்லை நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வதாக வாக்களிச்சிருக்கிறான் ி விரும்ப முதல உதவி செய்யணும் முதலாவது நாங்கள் அல்லாட உதவிய பார்க்கணும் அதுக்கு நாங்க செய்த நல்ல வேலைகளை செய்வோம் அல்லாவுடைய தர்த்தி அல்லாவுடைய சிஸ்டம் அல்லாவுடைய சுண்ணத் அப்படி இல்லை மாற்றமாக முதலாவது கஷ்டம் கஷ்டப்படனும் தியாகம் செய்யணும் அதுக்கு பின்னாலும் அல்லாஹ் உதவி செய்வதாக வாக்களிச்சிருக்கிறான் அப்படித்தான் எல்லாருக்கும் செஞ்சான் உலகம் அழிவு வரைக்கும் அதே அமைப்பு தான் அல்லாட அதுல மாற்றம் கிடையாது அதுக்கு மாற்றம் செய்வது அல்லாஹ் அவங்க செஞ்ச அந்த சாக்ரிபைஸ் தியாகங்கள் எந்த உச்ச கட்டத்தை அடைஞ்சி அவங்களே கேட்க ஆரம்பிச்சாங்க யார சூழ்ல்லா அல்லாட உதவி எப்ப வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுத்தப்பட்டார் قال القران الرسول راني ام حسبتم ان تدخلوا الجنه ولما ياتكم مثل الذين خلو من قبلكم مثلتهم البعث واضروا وزلزلوا حتى يقول الرسول والذين امنوا معه ماتان பொதுவாக முழு உலக மக்களையும் பார்த்து கேட்கிறான் சொர்க்கம் எவ்வளவு உயர்ந்தது சொர்க்கம் எவ்வளவு மேலானது நிரந்தரமானது இன்பங்கள் நிரந்தரமானது மவுத்தில்லாத சொர்க்கம் அந்த நிரந்தரமான சொருக்கத்தில் நிரந்தரமா இருக்கிறதுக்கு நீங்க நிரந்தரமான இன்பங்கள் அனுபவிச்சு கொண்டு நிரந்தரமா இருக்கிற அது அது கிடைக்குமா என்று அல்ல கேட்கிறார் லேச அந்த இடத்துக்கு போகவேலுமா உங்களுக்கு முந்தி வாழ்ந்த மக்கள் அந்த அந்த அந்த சொர்க்கம் போவ போக கூடியவங்க பட்ட கஷ்டங்கள் செஞ்ச தியாகங்கள் அவங்களுக்கு பசி பட்டணி நோவினைகள் ஏற்பட்டது அவங்களுக்கு பசி பட்டணி அது மட்டுமல்ல அவங்க நோவிக்கப்பட்டாங்க பல எனவே இதெல்லாம் உங்களுக்கும் நடக்காம நீங்க சொர்க்கம் போக இயலுமா என்று அல்லாஹா குரான்ல கேட்கிறார் அவர்கள் எந்த அளவு சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா வல்லதினோமாவோ மதானுப்பாங்கடா எந்த அளவு கஷ்டப்படுத்தப்பட்டாங்கண்டா அல்லா இடத்துல அவங்க கேட்க ரசூல் உள்ள இடத்துல கேட்க ஆரம்பிச்சாங்க மதான சுருல்லா அல்லாட ரசூலே அல்லாட உதவி எப்ப வரும் அல்லாஹ் உதவி செய்வான் அல்லா உதவி செய்வான் என்று சொல்றீங்களே இன்னும் உதவி செய்யுற நேரம் வர இல்லையா வர இல்லையா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாயில இந்த இருந்து இந்த வார்த்தை வெளியாக கூடிய அளவுக்கு அவங்க அது வரைக்கும் அவங்க கஷ்டப்படுத்தப்பட்டாங்க அல்லாவுடைய உதவி உதவி வார டைம் நெருங்கி விட்டது உதவியுடைய நேரம் நெருங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா இதுதான் உண்மை இது தான் இதுதான் சத்தியம் இதுக்கு மாற்றமான கருத்து ஒன்று இல்லை தீன் உண்மையானது உண்மையானது மார்க்கம் உண்மையானது அடிப்படையில் வெற்றி பெறுவாங்க பிச்சைக்காரனாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் முழு உலகத்தை ஆட்சி செய்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு கூட்டம் தான் வெற்றி பெறும் அது அல்லா ரசூல் சொன்னபடி குரான் ஹதீசுடைய அடிப்படையில இந்த களிமாவுடைய யார் படையிலோ அவங்க வெற்றி பெறுவாங்க இதுக்கு மாற்றமான கருத்து எதுவுமே கிடையாது ஒரு நாள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இன்றைக்கு மக்கள் நாளுக்கு நாள் விளங்கிக் கொண்டே இருக்கிறாங்க படிச்சவங்க விளங்குறாங்க நல்ல கெட்டுக்காரர்கள் விளங்குறாங்க நாங்க ஒரு நிலைமை அடையலாம் இந்த உலக அமைப்புல முயற்சி செஞ்சு தான் எங்க எல்லா காரியங்களையும் சாதிக்கலாம் என்று சென்னவ அத்தனை பெற வாயையும் அல்லா நாளுக்கு நாள் அடைக்க செஞ்சு அடைக்க வைக்கிறான் எல்லாம் சுக்கு நூறாக கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும்தான் அல்லா அரசு சொன்னது மட்டும்தான் நடக்கும் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளும் இந்த வழியில போனா மட்டும்தான் எங்களுக்கு ஈடேற்ற கிடைக்கும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நிலைமைய உண்டாக்கி எனவே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அமைப்புல இருக்கிற நாங்க வெளிச்சத்துல இருக்கிற நாங்க இருட்ட எட்டியும் பார்க்க கூடாது இருட்டுல இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிற காலம் இது முழு உலகத்தையும் அல்லாஹ் இந்த நிலைமைக்கு ஆக்குவார் எப்படி அந்த பத்தக மக்காவுடைய நேரத்தில் மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்தில் அந்த குறைசிகள் அந்த மக்கா வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல எங்கேயும் ஓடேலா தப்பேலா இதுதான் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்ற ஒரு நிலைமை அல்லா உருவாக்கினானோ அத ஒரு நிலைமைய இன்றைக்கு ஒரு உலகத்திலேயும் அல்லா உருவாக்கி கொண்டிருக்கிறான் அல்லாவோட யாரெல்லாம் முட்டினாங்களோ எல்லா காலத்திலையும் அல்லாஹ் அவங்கள இல்லாமலாக்கினான் அழித்தான் ஒழித்தான் இந்த அவர்களை கேவலப்படுத்தினான் எனவே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைக்கு இந்த துணியாதாரிகள் இந்த பாத்தில் பாத்திலேட்டு அல்ல அரசு மாற்றமா இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எதிர்த்து அதுக்கு மாற்றமாக இந்த நபி வழிதான் இந்த நபியுடைய வாழ்க்கை வழிமுறைத்தான் உண்மையானது சத்தியமானது இதுதான் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது எல்லா மக்களுக்கும் பொருத்தமானது முழு உலகம் அழிவு வரைக்கும் வரக்கூடிய மனித சமுதாயத்தை கடைசி மனிதருக்கும் பொருத்தமான வாழ்க்கை இந்த ஒன்றே ஒன்றுதான் என்பதை நாங்கள் முழு உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய காலம் மேலான தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் இந்த உண்மையான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் இதற்காக மௌத்தாக வேண்டி வந்தாலும் நாங்க மௌத்தாகவும் தயார் இதுதான் எங்களுடைய உண்மையான கொள்கை தாய்மார்களே சகோதரிகளே தாலானு சொன்னதை போல இந்த மெசேஜ இந்த குறையும் வர நபியுடைய மெசேஜ நாங்கள் உலகத்துக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம் இந்த அடிப்படையில வாழ்ந்து கொண்டே இருப்போம் இது தான் சரியானது இது தான் உண்மையானது மேலான தாய்மார்களே சகோதரிகளே அதனால நாங்க யாருக்கும் உலகத்துல எந்த சக்திகளுக்கும் எந்த மாற்றமான கருத்துக்களுக்கும் தடமாற வேண்டிய அவசியம் மாற்றமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ முஸ்லீம்கள் விடுவோம் முஸ்லீம்களை பார்ப்போம் இன்னைக்கு அவங்களுடைய இமானுடைய விலகினத்தினால கற்றுக்கொள்ளாததுனால குறான விளங்காததுனால நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை புத்திமதிகளை விளங்கிக் கொள்ளாதது ஒரு பெரிய ஒரு கூட்டம் இன்னும் அந்த சிறுக்களையும் குபுரலையும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் துணியாதாரிகள் மாற்றில் இருக்கிறவங்க வலிக்கில் இருக்கிற அந்த கூட்டத்துடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் வாழ்ந்தாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க மக்கள் மதிக்க மாட்டாங்க மக்கள் கண்ணியப்படுத்த மாட்டாங்க மேலாளர் தாய்மார்களே சகோதரிகளே அப்படி நினைச்சி அப்படி அந்த கருத்திலே ஒரு பெரியோரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களிட நிலைமை என்னவாக போகுது தெரியுமா அவங்க துணியாவையும் அனுபவிக்க மாட்டாங்க ஆகிரத்தை அனுபவிக்க மாட்டாங்க அவங்களோட துனியாவும் நஷ்டமா போயிடும் ஆக்ரமும் மண்ணா போகு அதனால அல்லா சுஹானு மூலமாக அறிமுகம் செய்யப்பட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நபியுடைய வாதாயத்துக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது கண்ணியமானது இந்த உடலை தயாரிச்சவன் அல்ல இந்த ஒவ்வொரு உறுப்புகள் உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டையும் தயாரிச்சவன் யார் அல்லா சுபகான அல்ல சொல் உண்டு கண்ணு நாங்க தர இல்லையா நாக்க தர இல்லையா வசபத்தை ரெண்டு உதட தர இல்லையா கண்ண பார்வைய போட்டிருக்கிறான் உங்களோட கண்ல பார்வைய நாங்க தான் போட்டோம் உங்களோட காதுல செவி புலன்களை கேட்கக்கூடிய தன்மைய காது கேட்குதே அந்த கேட்கக்கூடிய தன்மையை நாங்கத்தான் உண்டாக்கிறோம் தயாரிச்சவன் அல்ல இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் சக்திய போட்டவனும் அல்ல அந்த அல்லாக்கு தெரியும் மனிதனால எதை எடுத்து நடக்க எதை எடுத்து நடக்க இந்த மனிதனுக்கு எந்த அளவு பாறம் தூக்கேலும் எந்த அளவு பாரம் தூக்கேல இதன் எங்களுக்கு எதை ஏழுமோ அதை எடுத்து நடக்க சொல்லிருக்கிறான் எந்த அளவு எங்களுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவு தான் தேங்கேன்னு சொல்லி இருக்கிறான் எதை இயலாதோ அதை அல்ல எங்களுக்கு சொல்ல இல்லை எந்த முடியாத உண்ட இயலாத உண்ட நாங்க அவங்களுக்கு செய்ய என்று வற்புறுத்த இல்ல என்று அல்லா பிர சொல்ற பாரத்தை தூக்க சொல்ல இல்ல நோன்புடைய விஷயத்த சொல்லிட்டு மாதத்துல நோன்பு பிடிக்க இல்லாதவங்க ஒன்று நோயின் காரணமாக நோயாளியா இருக்கிறார் அல்லது நீண்ட சபர் பயணம் செய்யக்கூடியவராயிருக்கிறார் இந்த ரெண்டு காரணத்துக்காக அவரு நோன்ப விடயிலும் அவரு அந்த நோன்பட்டு விட்டுட்டு மின் ஓஹார் அவர் வேற நாட்கள்ல நோம்ப பிடிச்சு கொள்ளையிலும் இந்த விஷயத்த சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான் உங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு அல்லாஹ் பயந்து போங்க இந்த ஆயத்துக்கள் இத போல இன்னும் நிறைய ஆயுசங்கள் இருக்குது பல ஆயத்துகள் இதை போட எங்களுக்கு நல்லா விளங்குது அல்லாஹ் எங்களை உண்டாக்கினவன் உருவாக்கினவன் உறுப்புகளை தந்தவன் உறுப்புகளை சக்தியோட்டவன் அந்த அல்லாக்கு தெரியும் எங்களால் எவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சட்டங்கள் போட்டுகிறான் யாராவது சொல்லுவாங்க என்றா என்னையால எடுத்து நடக்க ஏழா என்று அதுக்கு காரணம் அவர்த ஈமானுடைய ஈமானுடைய குறப்பாடு யக்கீன்ல உள்ள குறப்பாடு எங்களால் எடுத்து நடக்க ஏலா என்றா அதுதான் காரணம் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் தாய்மார்களே சகோதரிகளே அந்த ரபுல் ஆலமின் முழு உலகத்துக்கும் ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு நாட்டை வச்சு ஒரு காலத்துல இருக்கிறவங்களை வச்சு அல்லாஹ் குரான் ஹதீச சட்டங்களை போட இல்லை முழு உலகத்தையும் வெச்சு முழு மனித சமுதாயத்தையும் வெற்றி கயாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதருக்கு மனிதர் வரைக்கும் எல்லாராலையும் எல்லா காலத்துல எல்லா நாட்டிலையும் வாழக்கூடிய அவ்வளவு பேருக்கும் ஏலுமாக எடுத்து நடக்க முடியுமான சட்டங்களைத்தான் அல்லா போட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில குரானும் பொதுவானது தான் அரபு நாட்டுக்கு மட்டும் முஸ்லீம்களுக்கு மட்டும் அந்த காலத்துக்கு இந்த இவ்வளவு காலத்தோட இந்த பிரான் எக்ஸ்பயர்ட் அப்படியே மார்க்கங்கள் அப்படி இருக்கேன் எடுத்துக்கொண்ட அன்னைக்கு ஒரு முக்கியமான பௌத்த சகோதரர் ஒரு மத குரு அவர் சொல்றார் இந்த புத்திசம் இருக்கிற இந்த அது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு எக்ஸ்பயர்ட் ஆகிவிட்டது என்ற வார்த்தை அவரே சொல்றார் எனக்கே புதுனமா இருந்துச்சு இந்த வார்த்தையை பாவிக்கிறார் ஏனென்றா அந்த புத்தர் வாழ்ந்த மாதிரி அந்த லோட் புத்தா வாழ்ந்த மாதிரி எல்லாராலையும் வாழ இலாது காட்டுல இருந்து கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்தை முழுக்க வெறுத்து மனைவி இல்ல புள்ளையல் இல்ல குடும்பம் இல்ல கல்யாணம் முடிச்சார் அதுக்கு பின்னால உலகத்தை வெறுத்தார் அப்படியே காட்டுக்கு போனார் அதை போல எல்லாராலையும் வாழ இழுமாயா எல்லாரையும் வாழ இயலாது அவரோட புத்திமதிகளை எல்லா காலத்துல உள்ள மக்களும் எடுத்து நடக்க இயலுமா பார்த்தா எல்லா காலத்துல உள்ள மக்களுக்கும் எடுத்து நடக்க இயலாது அறிமுகம் இலாம் இது எல்லா காலத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் உலகம் அழியும் வரைக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருத்தமானது சூட்டபலானது யாரும் சொல்லையில் அதற்கு மாற்றமான கருத்துக்கள் எனவே கண்ணியத்துக்கூடிய மேலாண் தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹூ தாலா நான் சொல்ல வந்த விஷயம் எங்களோட எல்லா முயற்சிகளும் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை திருப்திய அல்லாவுடைய சந்தோஷத்தை முன் நாங்க எட்டுகளை எடுத்து வச்சு வா போகூடிய நேரத்துல அல்லாஹு தாலா சில கஷ்டங்களுக்கு பின்னால அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் அல்லாட உதவிய நாங்க ஒவ்வொருத்தரும் பார்ப்போம் அல்லாட உதவிய அவ சகாபாக்கள் பார்த்தாங்க குத்துபுமார்கள் அதே உதவிகளை அதே உதவிகளை சகாபாக்களுக்கு எந்த உதவி வந்ததோ அவுளியாக்கள் நாதாக்களுக்கு எந்த உதவி வந்ததோ எப்படி உதவி வந்ததோ அதே போல உதவிகளை இன்னைக்கும் நானும் நீங்களும் பார்க்கணும் அல்லா எதிர்பார்க்கிறதே சில தியாகங்கள் அல்லா ஒரு முறை ஒன்று வச்சிருக்கிறான் அந்த முறையில உதவி செய்வான் நாங்க மாற்றமான முறையில போயிட்டு உதவி எதிர்பார்த்த உதவி கிடைக்காது அல்லாக்கு குறை சொல்லி வேலை இல்லை குரான் ஹதீஸுக்கு குறை சொல்லி வேலை இல்லை வேளாண் தாய்மார்களே சகோதரிகளே சஹாபாக்கள் செஞ்ச அந்த சக்ரிபைஸ் தியாகத்தில் பத்துல ஒன்றி ஒரு வீதம் ஒரு தியாகம் செய்யாமரைகளை பேணாம நாங்க நினைச்ச மூப்புல எங்களை இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டே நாங்க போற போக்குல இருந்து கொண்டே அல்லாட உதவியை எதிர்பார்க்கிறது மடத்தனம் தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கு பாரு கவனிச்சுட்டு எடுத்து நடந்து சில தீனுடைய விஷயங்களுக்கு மாற்றமா நடந்தா உதவி எதிர்பார்க்க எங்கட தீனுடைய எல்லா சக்ஷனும் எல்லா பகுதிகளும் எல்லா லைனும் எங்கட முழு வாழ்க்கையில தீனு தீன் வரணும் நூத்துக்கு நூறு இல்லாட்டையும் ஒரு அளவு ஆவாது ஆக முக்கியம் அல்லா வெறுக்கக்கூடிய ஹராத்திலேந்து எங்களைய பாதுகாத்துக் கொள்வோம் நன்மை செய்வது ஒரு விஷயம் ஹராட்லந்து தவிர்ந்து கொள்வது இன்னொரு விஷயம் ஹராட்லேந்து தவிர்ந்து கொள்வது கட்டாயம் முதலாவது ஹராட்லேந்து எங்களையே மேலான கணியமான தாய்மார்களே சகோதரிகளே இங்க நல்ல பக்குவமாக செஞ்சு கொண்டே சில ஹராமான விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருந்த உதவிய பார்க்கல சில நேரம் எங்கே வரும் இவ்வளவு நல்ல வேலை செஞ்சேன் தொழூரே தகச்சரேன் வாக்கியா ஓதுரேன் இப்படி எல்லாம் திக்கு செய்யறேன் இந்த துதுறேன் அல்லாட உதவி ஒன்றும் வர இல்லையே உள்ளும் நான் அல்லாக்கு மாற்றமான வேலை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்னையால் அல்லா விருக்கக்கூடிய வேலைகள் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறேன் அத நாங்க பார்க்கணும் எங்களை சொந்த வாழ்க்கையில குடும்ப விஷயத்த நான் நடந்து கொள்றேன் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட கணவண்ட பிள்ளைகள விஷயத்தான் எங்க பேரண்ட் விஷயத்தை மக்களோட எப்படி பழகிறேன் பெருமை அல்லா மிச்சம் பெருக்கிற உண்டாது பெருமை நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டு போகல பெருமை வந்துடும் பக்குவமா இருக்க கூட பெருமை வந்துடும் அபாய போட்டு பர்தா போட்டு முகத்த மூடி இருக்க கூட பெருமை வந்துடும் நாடி வச்சு தலப்பா கட்டி ஜுப்பா உடுத்தது கூட பெருமை வரும் தீனுடைய முயற்சிகளில் ஈடுபட கூட பெருமை வரும் நான் என்ன தன்மை வந்துடும் நான் திறந்தவன் என்ற தன்மை வந்துடும் இதெல்லாம் அல்ல அடியோட வெறுக்கக்கூடியது அப்படி வந்தா அதுக்குள்ள மருந்தா செஞ்சு கொள்ளும் பெருமை என்றது நஞ்சி மாதிரி தாமதம் நஞ்சி மாதிரி யாரும் உள்ளத்துல கொஞ்சமாவது பெருமை இருக்குமோ அவர் சொற்கம்போவையில் நபிசல்லா அலி செல்லம் சொன்னாங்க கடுகளும் பெருமை இருந்தால் அல்லா எல்லாரையும் பாதுகாக்கணும் மேலான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே பொறாம அதுவும் பயங்கரமான பிடிக்கிற கரைய போலன்னு சொன்னாங்க நபி சொல்லி அந்த பொறாம அந்த கரை இரும்ப முழுக்க சாப்பிட்டு முடிக்காம விடாது அது பிடிச்சா இரும்பல்ல அது உடாது அப்படியே இல்லாமல் ஆக்கிரும் பொறாம எல்லா நன்மையையும் சாப்பிட்டு விடும் எப்படி பத்திண்ட நெருப்பு விரவு கட்டைகளை போட போட எப்படி அந்த நெருப்பு அந்த விரவு கட்டைகளை சாப்பிட்டு விடுவோம் அதே போல பொறாம மனிதன் எல்லா நன்மையும் சாப்பிட்டு விடும் என்று நபி சொல்லி சொன்ன இதை போல சில அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்கள் இருக்கு அதுலையும் நாங்க முழு கவனம் செலுத்தோம் முழுக்கவனம் செலுத்தோம் நின்று உள்ளதுல அல்லாட உதவி வாரத்துக்கு தடை அல்லு யுத்த தோல்விக்கு காரணம் நாங்க பெரிய கூட்டம் என்ற ஒரு சிந்தனை அல்லாட உதவி வர இருந்தது ஆனால் வர இருந்த உதவி இல்லாம போச்சு காரணம் இதுதான் திருப்தி அடையவே கூடாது பயந்து கொண்டே இருக்கான் சக்கராத்திலையும் முயற்சி செய்யமையில போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய கட்டம் அந்த இக்கட்டான நிலைமை யாரையும் விளங்காது உதவியும் பலனளிக்காத அந்த சந்தர்ப்பத்தில் சைத்தானுடைய பெரிய ஒரு போராட்டம் இருக்குது அதனால அந்த நேரத்தில் என்ன நிலைமை ஆகுமோ சாய்திபு சுபை ராமத்துல்ல அல்லாட வலி பெரிய ஒரு ஆளிர் பெரிய தாபிங்களை சேர்ந்தவங்க அவங்க சிரிக்க இல்லை சிரிக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கிபு யூசுப் கேட்டான் நீங்க ஏன் சிரிக்கிறது இல்லை மிகப்பெரிய ஒரு மனிதராக இருந்தார் கடைசியாக மௌத்தா போனார் அல்லா சுல் கல்வி அவருக்குதாரணம் ஒரு நாய் நாய் சொல்ற அப்படி போனார் முடிவு அப்படியா போனது மேலான தாய்மார்களே சகோதரிகளை பயந்து கொண்டே இருக்க பெருமப்படையிலே திருப்தி அடையலாது என்னைக்கு நாங்க எங்க முடிவு இதுதான் என்று விளங்குவோமோ நல்ல முடிவு எங்களுக்கு விலங்க வருமோ நல்ல முடிவை அடைவோமோ என்னைக்கு எங்கட பட்டோல வலது கையில கிடைக்குமோ அன்றைக்கு தான் திருப்தி அடையலும் மேலான தாய்மார்களே சகோதரிகளே அதனால எங்களோட சொந்த வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் அல்லாட உதவியை நாங்க ஒவ்வொருத்தரும் நேரடியா பார்க்கணும் நான் தொழுது அல்லா கிட்ட உதவியை பெற்றுக்கொள்வோம் நேரடியா அவரு தொழுது அவருக்கு உதவி கிடைச்சிச்சாம் இவ தொழுது இவக்கு உதவி கிடைச்சிச்சாம் என்னென்ன உதவியை பெற்றிருக்கிறேன் நான் எவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறேன் எவ்வளவு காரியங்களை சாதிச்சிருக்கிறேன் அதைத்தான் நானும் நீங்களும் பார்க்க நான் படிச்ச குரான் நான் படிச்ச ஹதீஸ் நான் விளங்கின இந்த விஷயங்கள் ரெண்டு வருஷமா படிச்சிருக்கிறோம் மூணு வருஷமா மாஷால்ல கஷ்டத்தோட சிரமத்தோட தியாகத்தோட இந்த இடங்களுக்கு வந்து தீனுடைய அறிவை கற்று அடிக்கடி மாஷா அல்ல நல்ல புத்திமதிகள் கேட்டு ஒரு ஆனை விளங்கினோம் ஹதீசல விளங்கினோம் என்ற சொந்த வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்திருக்குது எந்த அளவு உள்ளத்து அல்லாட பயம் கூடி இருக்குது எனக்கிட்ட பக்குவம் பேணுதல் வந்திருக்குது மிந்த ஆகத்துடைய சிந்தனை நபியுடைய கவலை என்ற சொந்த அமல்கள் எனக்கிட்ட அழுக கூடியிருக்குத கையேந்தி அழக்கூடிய பழக்கம் இருக்குதா என்கிட்ட மேலான தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஒவ்வொன்றையும் எங்களையோட என்னையோட வச்சு பார்ப்போம் நான் என்னையோட நீங்க உங்களையோட வலம் கருத்து வந்திருக்கிறேன் அறிவு கூடி அதனால தெரியா தெரியா முந்தி சட்ட திட்டங்கள் தெரியாது தெரியும் நிறைய விஷயங்கள் விளங்கியிருக்கிறோம் தூரமாவது கூடிச்சே ஒளிய வேற ஒண்ணு கூட இல்லையா மார்க்கத்துடைய இந்த இமு படிக்க முந்தூரமாயிருந்தோமோ அதை விட கருத்து வர முந்தி இல்மு படிக்க முந்தி எந்த நாங்க அல்லாவுட்டு தூரமா இருந்தோமோ அதை விட இன்னும் தூரமாயிருக்க தூரமாவிட்டோம் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே இல்முடைய நோக்கம் வெறும் சர்டிஃபிகேட் அல்ல வெறும் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தோம் நான்ட எல்லா எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட் தான் நான் எந்த அதாவது நான் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறேன் அதுக்கு எனக்கு இப்படி எனக்கு கிடைச்சிருக்குது எனக்கு இப்படி அதாவது சந்தோஷம் சொல்லிருக்கிறாங்க அல்லது எனக்கு ஏதாவது பிரசன் தந்திருக்கிறாங்க என்னென்னையாவது எத்திரிய விஷயம் இருக்குது அதெல்லாம் விஷயம் இல்லை நாங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா ஏதோ முயற்சி செஞ்சோம் படித்தோம் எல்லாம் செஞ்சோம் அதுல எக்ஸாமில் ஃபெயில் அல்லது எனக்கு சர்டிஃபிகேட்டே கிடைக்க இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு அல்லாவுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு கூடி இருக்குது அல்லாவுடைய பயம் எந்த அளவுக்கு கூடி இருக்குது அதைத்தான் நாங்கள் யோசிக்கோங்க தக்குவா எந்த அளவுக்கு கூடி இருக்குது பேணுதல் எந்த அளவுக்கு கூடி இருக்குது அவங்க பெய் அதுதான் சுருக்கம் அல்லாஹு இருந்து பாதுகாக்கப்பட்டு சொருக்கத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்களோ தள்ளப்பட்டாங்களோ அவங்க பாஸ் ஆகிட்டாங்களா பாச வெற்றி பெற்று விட்டான் பாஸ் அவங்க மேலான கடினமான தாய்மார்களே சகோதரிகளே சொருக்கான அதனால மாஷா அல்லா ஒரு பெரியோர் முயற்சி பெரியோர் உழைப்பு நீங்களும் தியாகத்தோடு பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்து இந்த கிளாஸில் எல்லாம் கலந்து கொண்டீங்க படிச்சீங்க விளங்கினீங்க ஆ செஞ்சீங்க ஆ இப்போ மாஷா கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் முடிவடைஞ்சிட்டு ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடிச்சவங்க இருக்கிறாங்க மூணு வருஷம் கோர்ஸ் முடித்தவங்க இருக்கிறாங்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே உங்களால் பெரியோரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் முதலாவது வாரத்தோட உங்களோட ஃபேமிலியில் உங்களோட பொறுப்பில் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும் அதோட குடும்பத்தில் அதே போல மக்களுக்கு உங்களால எந்த அளவு பிரயோஜனம் உண்டாகுதோ அதுதான் இந்த எல்லாத்தின முயற்சிக்கும் கிடைக்கக்கூடிய லாபம் சந்தோஷம் அதுதான் இவ்வளோ நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி சல்லிகள் செலவழித்து பல அமைப்புல இந்த விஷயங்கள் நடக்குது தாய்மார்களே சகோதரிகளே லேசி இல்லை ஒவ்வொருத்தரை பிடிச்சி பயானு கொண்டாடுறதும் லேசி இல்லை ஆ அதுக்கு என்று கால் பண்ணி பேசி கதைச்சு எவ்வளோ பிசிக்கு மத்தி ஆட்கள் வாராங்க ஆட்களை பிடிக்கிறாங்க இது எல்லா முயற்சியுடைய நோக்கமும் ஒரு பெரிய ஒரு நோக்கம் தாய்மார்களே சகோதரிகளை நாங்கள் வெறும் படிச்சுட்டு அதோட புஸ்தகத்தை கித்தாபம் மூடி வைக்கிறதல்ல அதுக்கப்புறம் படிச்சதெல்லாம் மறந்து போறது அல்ல இதால இன்னும் பத்து இருபத்தஞ்சு பேர் ஐம்பது நூறு பேர் ஆயிரம் பேருக்கு இந்த அறிவிப்பை சேரும் உங்களால உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களால் உங்களோட கணவனுக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு உங்களால உங்களோட பேமிலிக்கு உங்களால உங்களோட கூட்டாளிமாருக்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பெரிய கவலைக்குரிய விஷயம் பெரிய ஒரு தேவையில தட்டமாக்கத்துல பெரிய ஒரு கூட்டம் இருக்குது தாய்மாரிலே சகோதரிகள் போன டூ தௌசண்ட் டென்ல மட்டும் ஒரு லட்சம் பேர் நாங்க பாக்குறத சொல்றன் கிட்டத்தட்ட மாசத்துக்கு முப்பது முப்பத்தி அஞ்சு பேர் வராங்க இந்த ஒரு வருஷம் போன நோம்புல இருந்து இந்த நோம்பு வரைக்கும் கடைசி நோம்பு வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள ஆயிரத்தி இருநூறு பேர் கிட்டத்தட்ட வந்து இருக்கிறார்கள் இது ஒரு இடத்துல இத போல எத்தனை இடத்துல வராங்களா இருக்கிறேன் மக்களிட உள்ளத்துல வந்துட்டு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் ஹக்கு இதுதான் நேரான வழி இந்த வழியில போனா தான் எங்களுக்கு தப்பேலும் கிடைக்கும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனா முஸ்லீம்கள்ட வாழ்க்கையை பார்க்க கூட தான் வெறுப்பா இருக்குது முஸ்லீம்கள்ட அவங்களோட கணுதேனும் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் இஸ்லாத்தை பத்தி யோசிக்கிறாங்க வெறுப்பா இருக்குது முண்டுக்கு வச்ச கால கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து வச்சு கொள்றாங்க நாங்க இவளை அரவணைக்கணும் ஆதரிக்கணும் சேர்த்துக் கொள்ளணும் ஒதுக்கி போட்டோம் ஆயிரத்தி இருநூறு வருஷமாக வருங்களை குபரம் இருக்கியான தாய்மார்களே சகோதரிகளை எ உள்ள மக்கள் நல்லவங்க கொஞ்சம் விஷயத்தை விளங்குற விளங்கப்படுத்தினா தட்டினா போதும் உளுந்துரும் அப்படி ஒரு நிலைமையில இருக்கு பழுத்திருக்கிறது மக்கள் விளங்கிருக்கிறாங்க ஏதாவது வீட்டில் ஏதாவது செஞ்சா ஸ்வீட்ஸோ என்ன சரி சாப்பாடுகள் அப்படி என்ன சரி இருந்தால் அவங்கள இன்வைட் பண்ணணும் சாப்பாடுகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் ஏதாவது ஹதியாக்கள் கொடுக்கணும் தஹாது தஹாப்போ ரபி சல்லா சொன்னாங்க ஹதியா கொடுங்க உண்டாகும் என்றாங்க உண்டாவிட்டேன்றா அது எங்க எங்கள வேலையை செஞ்சு கொடுறது லேசாக ஹிதாயத்துக்கு அது காரணமாக அமையும் நாங்க அவங்களுக்கு எங்களோட கலந்தா தானே எங்களையோட சேர்த்து கொண்டா தானே அவங்க இஸ்லாத்த விளங்குவாங்க நாங்க அவங்கள ஒதுக்கி ஒதுக்கி வச்சா அப்படி அவங்க இஸ்லாத்த விளங்குவாங்க அதனால தாய்மார்களே சகோதர கவலப்படணும் நபியுடைய இருபத்தி நாலு மனுஷையும் உம்மத்துல யாரும் நரகம் போயிட கூடாது எல்லாரும் சொர்க்கம் போகணும் இந்த மக்கள் இந்த குரான ஏற்றுக்கொள்ள இல்லையா நீங்க கவலையிலே மௌத்தா போவீங்க போல ஒருவர் அவர உயிரை போக்கிக் கொள்றதுக்கு சொல்றது நீங்க அப்படி செஞ்சு கொள்வீங்க போல என்று சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பி கவலைப்படக்கூடியவங்களா இருந்தா மக்களை நபியுடைய நபிக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் நபியை கஷ்டப்படுத்தினாங்க ஏசினாங்க நோவிச்சாங்க என்னென்ன செய்யலுமோ எல்லா அநியாயத்தையும் செஞ்ச செஞ்சியும் கூட நபியுடைய கவலை இவங்க எல்லாம் எனக்கு செய்றாங்க பரவாயில்லை ஆனால் அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவோம் இதுதான் நபியுடைய கவலை அந்த மக்காவுல அந்த அந்த பத்தார்களுக்கு போவாங்க போயிட்டு சொல்லுவாங்களே வெற்றி பெறுவீங்க நேரத்தில் அந்த அபுல் அஹாப் சாச்சா அவன் அநியாயக்காரன் அவன் பின்னால போயிட்டு போவானாம் பின்னால போயிட்டு கல்லால் அடிப்பான குதிக்கால் பின்பகு ஏற்றுக்கொள்ளாது என்று தம்பி சொல்லுவார் என்றால் கஷ்டமா இருக்கு நபிக்கு அவங்க கேட்பாங்களாம் இந்த நபிக்கு என்ன பிடிச்சிருக்கிறது இவர் சாப்பிடுறார் பசார் வழியை சுத்தி கொண்டிருக்கிறார் சாப்பிடுறார் பஜார் வழியை சுத்தி கொண்டிருக்கிறார் பஜார் வழியை சுத்தினர் எதுக்கு எதுக்காக ஒரு சூழ்நிலை சுத்தினாங்க தியாவரத்துக்கா அல்லது வேற நோக்கத்துக்கா இல்ல பசார்ல போயிட்டு மக்கள் ஒன்று கூட கூடிய ஒன்று சேரக்கூடிய இடத்துல போயிட்டு இப்படிதான் சொல்லுவாங்க மேலான சாய்மார்களே அபுலகாவுடைய சொன்னான் நீங்க ரெண்டு பேரும் ரசூலாட ரெண்டு மனைவி புள்ளைகளையும் நீங்க தலா சொல்லணும் இல்லை என்றா ஏண்ட தலை உனக்கு உண்ட தலைக்கு ஹராம் என்று சொன்னார் வாப்பா அப்படி சொன்னார் அவங்களோட பாசையில சொன்னார் மேலான தாய்மார்களே சகோதரிகளே அந்த ரெண்டு ரசுலாட் தலா சொல்லப்பட்டாங்க கஷ்டப்படுத்தினாங்க ஒரு நோக்கம் இந்த களிமா இந்த உலகத்துல மேலோங்க மேலான தாய்மார்களே இன்றைக்கு நாங்க எங்கட ஊட்ட பத்தி கவலை இல்லாம இருக்கிறோம் எங்கட பிள்ளைகள பத்தி கவலை இல்லாமல் இருக்கிறோம் எங்கட பேமிலிய பத்தி கவலை இல்லாமல் இருக்கிறோம் தீன் இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தொழுகை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் மாற்றமான வழியில போய் கொண்டு இருக்கிறாங்க அதனால நாங்க அந்த நபியுடைய கவலையில ஒரு சிறியோரு பகுதியாவது எங்களோட கவலைய நபியுடைய கவலையில இந்த ஒரு சிறிய பகுதியை நாங்களே எடுத்துக்கொள்வோம் அதுக்காக முயற்சியும் அல்லா இடத்துல அலோகணும் அல்ல இடத்துல கண்ணீர் வடிக்கணும் இந்த முஸ்லீம் அல்லாதவங்களை பார்க்க கூட உள்ளத்துல ஒரு வேதனை இந்த மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமே இந்த மக்களுக்கு இஸ்லாம் கிடைக்கணுமே இந்த மக்களுக்கு களிம நசீம் ஆகணுமே ஹிதாயத்தை கொடுத்திருங்கள வேற நோக்கத்தோட பார்க்காம இந்த கவலையோடய அவங்கள பார்க்கணும் மேலான தாய்மாரி இந்த கவலைக்கு அல்ல பெரிய நன்மை தருவார் சில நேரம் எங்களால சில வேலை செய்ய இயலாது ஆனா கவலை படையணும் இயலாததுக்கும் கவலை படையிடும் செய்யலாத வேலையை நினைச்சு கவலைப்படையிடும் சகோதரிகளை வாழ்க்கையில ஒரு பகுதி கழிஞ்சிட்டு இன்னொரு பகுதி எவ்வளவோ தெரியாது இருக்கிறதே திடீர் திடீர்னு மௌத்த பாக்கிறோம் இருக்கிற கொஞ்ச நாள் அல்லாவ சந்தோஷப்படுத்திட்டு போய் சேர்த்து அல்லாவ சந்திக்கிற நாள் பெருநாளாக அமையணும் அல்லாவ சந்திக்கிற நாள் சந்தோஷமான நாள் அமையும் ஆஹ்ரத்துடைய வாழ்க்கையில யாரும் உதவிக்கு இல்ல அல்லா புறா அல்ல சொல்றானே மக்களுடைய கேள்வி கணக்குடைய நாள் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் மக்கள் அதை பத்தி கவலை இல்லாம புறக்கணித்துக் கொண்டிருக்கிறாங்க அல்லா புறா அல்ல சொல்றான் அந்த ஆக்கிரத்தை பத்தி அந்த கேள்வி கணக்குடைய நாள் அந்த ஹிசாப் கித்தாப்புடைய நாளை பத்தி கவலையே இல்லாம இருக்கிறார் يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل امرئه الى عما ارضعت وطلع كل ذات حمل حملها اي منادர்களே நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க ஒரு நாள் பயந்துக்கோங்க அந்த நாள் அல்லாஹ் சொல்றான் umma umma பால் புள்ளைய பெத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து பால் ஊட்டி வளர்த்த உமாய மறந்து போற நாள் நாள் அந்த நாளை நீங்க எல்லாரும் பயந்துக்கோங்க அந்த நாள் வயிற்லிக்கிற புல்ல அந்த நாளுடைய பயங்கரத்தின் காரணமாக திடுக்கத்தின் காரணமாக புள்ள தானா வெளியே வந்துடும் அப்படியா கொந்த நாள் அந்த நாள் ஓ சரண் சசுகாரா மாசுகாரா அந்த நாள் அல்லா சொல்றான் மக்கள் ஏனைய இது பொம்பளை பொதுவான மக்களிட நிலைமை மக்கள் எல்லாம் போதை பிடித்தவர்களை போல மயக்கத்தில் எரிப்பார்கள் அல்லாட கடுமையான வேதனை தான் அவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்குது என்று அல்லாபுரா ஆண்ட சொல்ற சிலவங்க சொல்றாங்க அன்றைக்கு ஏற்பட்ட அந்த இன்சிடண்ட நான்விட்டன் என்றாங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா இதுக்கே ஒல்மன் ஆகுறேன் அதுக்கு எப்படி இருக்கும் அந்த கேமத்துடைய நாள் பயங்கரமான நாள் எல்லாம் மறந்துருவாங்க மாப்பிள்ள நினைவுல வராது உமா மாப்பா நினைவுல வராது புள்ளைய நினவுல வராது யார பத்தி யோசனை வலது கையில கிடைக்குமா இடது கையில கிடைக்குமா அந்த மீசான் தராசியில நன்மை தீமையை நிற்கக்கூடிய நேரத்தில் தட்டு பாரமுள்ளதா இருக்குமா பாவத்துடைய தட்டு பாரமுள்ளதா இருக்குமா இந்த கவலை இது தான் கவலை வேற ஒரு கவலையும் இருக்காது அதனால தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்துல ஓடி ஆடி கஷ்டப்பட்டு அமல்களை உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க இந்த முழு உலகத்துக்கும் அரசராயிருந்தவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவங்கலையும் அவங்களும் இந்த உலகத்தில் என்னத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போனது கபன் புடவையையும் அடைக்கிறாங்க கபனால சுத்தி வச்சிடறாங்க இதகத்தி செஞ்சவங்க நீ சேர்த்தது அதனுடைய முடிவு என்ன தெரியுமா துண்டுதான் வேறொன்றும் எடுத்து போற இல்ல அத்தர்லையும் போடுறாங்க ஆக மையத்த அத்தர் ஒரு அத்தர் இருக்கிறது அது மையத்துக்கு தான் ஊத்துறது ஆகாத்தோடை பூசதையில் அதுலேயும் பொறுமதியான அத்தரை ஊத்துறதுக்கு அதுலேயும் போய் வெறுப்பு அதுவும் பாரமா இருக்குது நப்துக்கு இதுதான் துனியா எனவே மேலான தாய்மார்களே சகோதரர்களே ஏமாந்துட கூடாது மயங்கிடக்கூடாது உள்ளத்தை பழி கொடுத்துடக் கூடாது அவங்களோட வீடு அப்படி இருக்குது அவங்க வீடு அப்படி கட்டிக்கிறாங்களே அவங்க இப்படி அந்த வெஹிக்கிள் ஓடுறாங்களே அவங்க அப்படி வாகனம் போறாங்களே அவங்க நகை இப்படி போட்டிருக்கிறாங்களே அவங்க இப்படி உடுக்குறாங்களே அவங்க கல்யாணம் அப்படி செய்யறாங்களே செய்யறவங்க எல்லாரும் செய்யட்டும் நாங்க எங்களைய கொள்வோம் உலகத்தை பார்த்து மயங்கிட்டோம் வேண்டாம் எங்களோட ஆகிரம் மண்ணா போயிட்டு நாங்க தீனுடைய விஷயத்துல அடைய அந்த பொம்புல என்னைய விட வயசு குறைஞ்சவ இவ்வளவு நல்ல பக்குவமா இருக்கிறாவே இவ்வளவு பேணுதலா இருக்கிறாவே என்னைய விட அவ போல கிளாஸ் எல்லாம் போன பொம்புலையும் இல்லை நாங்க இருந்தாலும் வருஷ கணக்கு கிளாஸ் போயிட்டு எவ்வளவோ குரான் ஹதீஸ் பயான் எல்லாம் கேட்டிருக்கிறோம் அவகிட்ட இருக்கிற பக்குவம் எனக்கிட்ட இல்லையே அவகிட்ட இருக்கிற பேணுதல் எனக்கிட்ட இல்லையே அவகிட்ட இருக்கிற தவக்குள் எனக்கிட்ட இல்லையே அவகிட்ட இருக்கிற க்ளாஸ் எனக்கிட்ட இல்லையே அவ இருக்கிற யக்கீன் எனக்கிட்ட இல்லையே அவ இருக்கிற மாப்பி இல்லையே இப்படித்தான் யோசிக்கும் விஷயத்தில் எங்களை விட பெரியவங்களை நான் வரக்கூடிய நேரத்துல ஒரு பௌத்த சகோதரர் வாலிபர் அவர் ஒரு புத்திஸ்ட் மெங்கா இருந்தார் அதாவது ஒரு ஒரு ஹமது சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தார் அவர்த கையில ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேருக்கு மேல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க பக்கத்துல இருக்கிறார் அவர்தனை இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி அந்த அவங்களுக்கு நான திருமணம் செஞ்சு வச்சோம் அந்த பொம்புலத்தான் அவங்க அவங்களோட விஷயங்கள் எல்லாம் நடந்தது அந்த பொம்புல அவன விருப்பப்படியே முகத்தை மூடிக்கொண்டு வீட்டுக்கு வந்து காட்டிட்டு நான் ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு அத சந்தோஷத்தை வெளிப்படுத்த வந்து வந்துட்டு போனேன்னு சொல்லி சொல்ற இது நேற்று வரைக்கும் முதல் நாட்டு வரைக்கும் சில மாதங்கள் வரைக்கும் அவ்வளவு காலமும் கல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் மனிதனையும் அணங்கி கொண்டு இருந்தவங்க தீனு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க உள்ளத்துல இமானுடைய நூர் மேலான தாய்மாத சொல்லு இந்த அளவு வந்திருக்கு நாங்க பரம்பரை பரம்பரை முஸ்லீம் ஆனால் இன்னும் எங்களோட உள்ளத்தை நபியுடைய மகத்துவம் வரை இல்லை நபியுடைய அன்பு உள்ளத்துல வரை இல்லை ஒவ்வொரு மேலான தாய்மார்களே சகோதரிகளே அதனால எங்களோட வாழ்க்கையில திருத்தங்கள் வார மாற்றங்கள் வாரத்துக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் உங்களோட எங்களால செய்யலாத வேலைகளை எங்களோட பிள்ளைகளால செய்ய வைக்கிற சில நேரத்துல நாங்கள் வயசுக்கு போயிட்டு இங்க மதரசாவுக்கு வந்தோம் எங்களுக்கு படிப்பு ஏறுதில்லை பாடம் வருவது இல்லை மெமரி பவர் இப்ப குறோம் மறந்து போகுது ஞாபக சக்தி இல்லை அல்லது நாங்கள் இப்ப பிசி நிறைய விஷயங்கள் செய்ய ஆசையாக இருக்கிறேன் செஞ்சு கொள்ளையலா புள்ளைகள் குடும்பம் இது வேலை ஆனாலும் எங்களால செய்ய ஏலாட்டியும் எங்களோட பிள்ளையலையாவது அல்லா அல்லாட உதவியை கொண்டாந்த வேலைகளை செவிக்கணும் அதுக்கு நாங்கள் புள்ளையில கவனம் செலுத்தோம் உள்ள நல்ல சிறமசாலிகள் நல்ல கெட்டிக்காரர்கள் இன்றைக்கு மார்ஷா அல்லா நல்ல இன்டெலிஜென்ட் சரியான வழியில வழி நடத்துவா அல்ல வைப்பான் அதை உங்களோட கபு வெளிச்சம் அமைகிறது காரணமாகவே எனவே இஷா அல்லா சொல்லப்பட்ட விஷயங்களை உள்ளத்துக்கு எடுத்து எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்க அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவருடைய முயற்சியில செய்வானாக